உண்மை தந்தாய் மண்ணும் சுருதே பொருளாய் வழி காட்டி நின்றாய் பின்னும் குருவாயடைந்து உணர்வுக்கு உணர்வாய் எனக்கு உண்மை தந்தாய் சிந்திக்கும் போது சிந்தனை அறிவு அறிவுக்கு அறிவாயிருக்கிறது ஒன்று அதான் சாட்சியின் பேர் அப்படி சாட்சி பாவனையை உண்டாகும்படிக்கு எனக்கு விளக்கம் கொடுத்தீர் அதோட மண்ணும் சுருதி பொருளாய் நிலை பெற்ற சுருதி வேதம் வேதத்தில் சொல்லப்பட்ட பொருள் பொருளை அடைவதற்கு வழிகாட்டுகின்றாய் அதாவது பிரம்ம சொருபத்தை அடைவதற்கு கர்மம்பர்த்தி ஞானம் சொல்லக்கூடிய முறையில் வழிகாட்டின்றாய் பின்னும் மறுபடியும் குருவாய் அடைந்து உள்ளவர்கள் பேண வைத்தாய் குருமூர்த்தமாக தோளமாக வந்து திருவண்ணாமல் வித்தியாசம் செய்ய செய்து எமக்கு பூர்ண அருள் செய்தீர்கள் தத்துவான் அடையும்படியாக செய்தீர்கள் என் உரைப்பேன் கருணை இருந்தவாறு உடைய கருணை இருந்தது நான் எப்படித்தான் அது வியப்புடைய வியப்பனாக சொல்வேன் நான் விரும்பும்படியாக நீங்கள் குருமூர்த்தமாக வந்து உதவி அலுடி சொல்ல முடியாது என்று சொன்னார் இருந்தோருமிடத்துணர்வில்லை மாய்கிதென்பால் பொருந்தாவிடத்தில் உயிர் கொரு போதமேனும் திருந்தாவிவை கொண்டிறை ஐந்தொழில் செய்தி என்றே வருந்தா வருண் முன்னிலை தன்னை மதித்தியானே இருந்து டத்துல தனித்தன் விசாரணை செய்யும் காலத்து உணர்வு இல்லை மாயைக்குதன்பால் மாயன்னு சொல்லக்கூடிய ஜடம் என்று சொல்லப்பட்டது பொருந்தாவிடத்தில் இல்லை உயிர் கூறும் போதும் எனும் இதோடு சம்பந்தப்படாவிடத்து அது பிரம்மத்துக்கு அருவி இருந்தும் வெளிப்படாது திருந்தா இது ரெண்டும் இந்த நிலை மாறாது இருந்தாலும் கூட இவை கொண்டு இறை ஐந்துள்ள செய்தி இன்றி இதனுடைய சம்பந்தம் அனாதியாக ஏற்பட்ட காலத்தில் இதனுடைய பிரதிபமாகிய காரணப்பரம் உண்டாகி அறிந்துள்ள செய்கிறார் அப்படி செய்யும்போது முன்னிலை தன்னை மதித்து உன்னுடைய இந்த பஞ்சகரித்தன்மையை நான் நிதானித்து அதை அளவிட்டு வருந்த அருள் அது உண்மையை தெரிந்து கொண்ட இது புண்ணிாதிகளாக இறைவன் அருளும் அருளும் செய்கிறார் என்று கருதி மனதை சமப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலையை நீ அருள்வாயாக என்று இந்த பாட்டை சொல்லிக் கொள்கிறார் மதித்தன் பருவத் தளவிற்குருவாதியாகி யுதித்துள்ளறிவோங்கும் வகை குபாயம் செய்தோய் எதிர்த்திங்கனம் சர்க்குரு சர்க்குரு வென்றுனைந்தும் துதித்தும் திரியா எனக்கு இன்னொரு தந்து தோன்றே மதித்து என் பருவத்தலைவர் அதாவது நீர் எம்மை ஒரு பொருளாதார கருதி பருவத்தலைவர் பக்குவத்திற்கு ஏற்ப குருவாதியாகி குருலிங்க சங்கமாகி குதித்து வெளிப்பட்டு உள் அறி ஓங்கும் வகைக்கும் உபாயம் செய்தோயை அடங்கியிருக்கின்ற என்னுடைய அறிவாய் அறிவை வெளிப்படும்படி செய்து ஏகோயிராக்கி உண்டாகும்படி ஒரு உபாயம் ஒரு சந்திரத்தை செய்த தாங்கள் தங்களை எதிர்த்து இங்கனம் சர்க்குரு சர்க்குரு என்று நான் முன்னிலையாக இருந்து கொண்டு சத்தியை உதயசித்தவர் சத்குரு ஆவார் புகாரம் புகார ஞானம் ஞானத்தால் அஞ்ஞானத்துக்கு போகிற குரு ஆவார் என் இப்படி உங்களை புகழ்ந்து கொண்டு நான் என்ன செய்கிறேன் என்று நயந்தும் மனதினாலே மகிழ்ச்சி அடைந்தும் துதித்தும் வாக்கினாலே தோத்திரம் செய்தும் திரியா காயத்தினாலே உங்கள் சேவை செய்து கொண்டும் எனக்கு இருக்கின்ற அடியானுக்கு இன்னல்கள் தகுந்தோன்றேன் ால வழிபாடு அடியபடக்கூடிய தோன்றோழிகண்டவா போல் போன்ற ஒரு வன் முனிந்து ஒரு தாய்வை தோன்றுபாளர் ஒரு தாய்க்கு பல பிள்ளைகள் பிள்ளைகள் ஒன்று கொண்டு சண்டை போட்டுட்டாக்கா அம்மா வந்து ஒரு பையனை கண்டிக்கும் ஒரு பையனை ஏற்றுக்கொள்ளும் இது சகஜம் அப்போ வந்து கண்டிக்கிற பையன் திட்டானு நீ என்னை பத்தியா அடிக்கிறியே அவனை மட்டும் ஆதரிக்கிறியே அப்படி நீ பக்கலா நீ தாய்மில்ல நான் மகனில் அப்படிங்கிறான் அப்படி போல ஈன்றால் தன்னை தம்மின் வேறாக்கோ நிகழ்ந்தவா போல் தன்னை பெற்றெடுத்த தாயை வேறாக எப்படி கருதி திகழ்கின்றார்களோ அப்படி போல போன்ற பரிபூர்ணனே ஒருவனி சமானமில்லாத தேவரீர் அருளால் புனை மேனையெல்லாம் இவர்களுக்காக அந்தந்த காலத்தில் எந்தெந்த அவதாரம் எடுக்கணும் அது இப்படி எடுத்திருக்கிறீர்கள் அது எல்லாம் யான் தான் யான் தான செயல் பல தெய்வமேனா கொடிகள் தவார்கள் இது பல தெய்வங்கள் இருக்கிறது என்று நான் ஒரு தெய்வத்தை இழி போற்றுவதாகும் ஆகவே ஒரு தெய்வம் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறது அந்த தெய்வம் தான் எனக்கு தெய்வம் அது பிரதிகூலம் பண்ணுகிறது அது தெய்வம் அல்ல என்று இப்படி இழந்து கொண்டிருக்கின்ற ஜீவபாவனை எனக்கு இப்போ இல்லை ஆகவே அஞ்ஞான காலத்தில் ஒவ்வொரு தெய்வம் உயர்வு என்று ஒரு தெய்வம் தாழ்வு என்று சொல்வது அஞ்ஞான பிறகு யானை கண்டமாக இருந்தால் ஆகவே காரணப்பூர்வமாகிய எங்கு நிறைந்தா போன்றா ஆனால் பூர்ணமான எங்கு நிறைந்திருக்கின்ற இறைவனை அந்தந்த காலத்திற்காக ஒரு ஒரு ருபம் எடுத்தால் அது தனித்தனி நினைக்கிறார்களே அதுதான் அறியாமை என்றார் ஆகவே இந்த அறியாமையிலிருந்து விடுபடுபடி இத்தனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றான் பொரு மண் முதலட்டு நிகழும் வடிவே என தேர்ந்துளம் நிற்கும் நின்றாள் புகழும்படியே இனி ஈசவன் புத்தி தன்னை திகழும்படி செய்தே திருபவம் செய்திடலே ஈசரமேஸ்வரே எந்தாய் எம்முடைய தந்தை தந்தையே நிகழும் பொருள் ஒன்றில்லை உலகத்தில் இகழும் பொருள் ஒன்றுமே கிடையாது மண்முதல் எட்டும் நிகழ் உள் வடிவே என தேர்ந்து இந்த பிரிதி முதலான எட்டும் அத்தமல்ல மொருத்தமாக இருக்கின்ற அனைத்தும் உள் வடிவு தான் அப்படி ஒரு பாடம் வரணும் அப்படி வரும்போது உலகத்தில் வீண் பொருள் எதுவுமே கிடையாது வீண் செயலும் இல்லை எல்லாம் இரவுடைய திட்டப்படி நடந்துகிட்டே இருக்குதுன்னு சங்கலம் பண்ணணும் அதான் பாலம் உண்டாகும்ளம் என் மனமானதுக்கு உருகி நின்றால் புகழும்படியே உம்முடைய திருவிழிகளை எப்போதும் புகழ்ந்து கொண்டிருக்கும்படி தோத்திரம் செய்யும்படியே இனி இனிமேல் அல்லது இனிமையான அந்த நல்ல குணத்தை புத்தியை அந்த நல்ல புத்தியை புத்தி தண்ணி புத்தியை திகழும்படி செய்தி அதை விளங்கும்படி செய்கிறாங்க அப்படி செய்வதற்கு காரணம் என்னன்னா திரோபவம் இருக்கிறது மறைப்பு அதை செய்ய திரோபவத்தை எடுத்தீங்கன்னா நான் உங்களை புகழலாம் உண்மை தெரிந்து கொள்ளலாம் மண் முதல் எட்டும் அஷ்டமங்கலம் மொத்தவரும் செய்து கொள்ளலாம் இதெல்லாம் செய்யாதக்கான மறைப்பு தான் ஈஸ்வரன் மறைப்பு சக்தி ஒன்றை வைத்துக் கொண்டு அத்தனை பேரை ஆட்டிப்படுகிறார் மற்ற நான்கும் வெளிப்படையாக இருக்கும் மறைப்பு சக்தி ஒன்று தக்க சமர்த்தி ஓவியம் பண்ணுவார் அரசாங்கத்தில் எப்படி உள்நாட்டு விவகாரத்துக்கு போலீஸும் வெளிநாட்டு படைய த படையெடுப்பு தடத்தை இராணுவத்தை வச்சிருக்காங்களோ அப்படி போல் நிர்வாகம் செய்வதற்கு இந்த மறைப்பு சக்தி தான் தேவைப்படுது திடீர்னு மறைச்சி வரும் அந்த மறைப்பு ஆட ஆடா நான் எவ்வளவோ ஞாபகப்படுத்திட்டு இருந்து மறந்து போச்சு அப்படின்னா பள்ளிக்கூடத்து பசங்களுக்கு சகஜம் எல்லாம் படிச்சுட்டு போவான் டெய்லாக கூட பிரார்த்தி இருக்கும் அங்கே போனால் எல்லாம் மறந்து போயிடும் மறந்து போய் என்னென்னா கண்ணாமல் எழுதி வந்துடுவான் எழுதி திட்டு வந்து எழுதி வந்தேன் ஆனால் ஆனால் இப்போதானே ஏன் வருது எல்லாம் மறைஞ்சே போச்சே அப்படிம்பா அப்புறம் கண்டிப்பாக இருப்பாது இப்போ வெயில்தான் வரும் இன்னொருத்திருப்பான் அதிர்ஷ்டாலியாக இருப்பான் என்ன படித்தா ஒன்று அண்டே முன்னு நான் நின்று பாஸ் ஆக போனேன் இதை போவான் எல்லாம் படித்தாண்ணா வந்துடும் அவனுக்கு எல்லாம் எழுதி வந்துடுவான் அடையப்பா எதிர்பார்த்து வந்துருக்கிறப்பா நான் பார்த்து ஆயிடுவேன் சம்பிக்கா சொல்லுவான் நான் பாசம் ஆகிடுவான் எது சொல்கிறதுன்னு சொன்னால் அந்த பிராரத்தை அனுசாரமாகத்தான் ஈஸ்வரன் மறைக்கிறது மறைப்பெடுக்கிறது அதனால் இஷ்டத்துக்கு சேருறது இல்லை கர்மம் அவனுக்கு ஃபெயில் ஆகாதான் பிராரதி நம்ம ஞாபகம் வராது இவனுக்கு பாசாக பிராரதி இருக்குது ஆனால் இவனுக்கு மண்ணில் யாரது இல்லைன்னா புண்ணியம் இருக்குது பாசா புண்ணியம் இருக்குது அது புண்ணியத்தினால மறைப்பா அஞ்சு நேரத்துக்கு நீக்கிறாங்க நீக்கிட்டு அவன் பாசாகிடுவான் அதே போல தான் பொருள் ஈட்டுறதில் அப்படித்தான் இவனுக்கு ஒரு புண்ணியம் இருந்தால் இவன் படிப்பு இல்லாமல் முட்டாளாக இருப்பான் சம்பாதிச்சுருவான் எட்டிக்காரனாக இருப்பான் படிச்சனா இருப்போம் சம்பாதிக்க முடியாதனால் தனியாக பொருள் சம்பாதி முடிச்சு பண்ணால் நடக்கிறது இல்லை இருக்க காசாக தொலைச்சிருவான் ஏ அது பாவ கர்மம் அதனால்தான் பாவமும் புண்ணியமும் பிரார்த்த அனுசாரமாக செயல்படுது புண்ணிய பார்த்தீங்கன்னா ப்ரத்தை அமைக்கிறார் அது புத்திலிருந்து கொண்டுதான் செய்யப்படுது புத்தி சக்தி அது புத்தியை மறைச்சிருவார் மறைப்பு சக்தி வச்சுக்கிட்டு தான் செய்கிறார் உள்ளே இருந்துதான் வெளியும் இருக்கார் அந்த உள்ளே இருக்க வெளியும் இருக்கார் ஒவ்வொரு உள்ளத்திலேயும் இருந்து கொண்டு ஆட்டி படைக்கிறார் வெளியிலேயும் அதுக்கு அனுசாரம் அந்த உள்ளங்களும் தொழில் துடிடுவார் அப்புறம் சூழ்நிலை உண்டாக்குவார் அப்ப சூழ்நிலை உண்டாக்குவார் ஏமம்மா யா வினோ தீசனார் அருளினாலே பூமையில் உயிர்களுக்கு உண்டனா வித்தியாசம் செய்கிறார் போகசாதனத்தை எப்படி அனுபவிக்கணுமோ அதை நிலைநாட்டுறதுக்கு மய்பு செய்து தேவைப்படுது அவர் தக்க சோதனை மறைச்சிருவார் அதான் தெளிவுயிர்கரன் விளக்குதான் திரோபவன் இன்னும் வருது இல்லை பால் வளர்ந்தோம் எப்படா விளக்கு ஏற்பட்டதோ ஆகால் பகவான அருள் இருக்குதுன்னு அர்த்தம் மறைப்பு ஏற்பட்டதோ பாவம் இருக்குன்னு அர்த்தம் அப்படி பாவத்துக்கு ஏடாக தான் மறைப்பு ஏற்படும் எவ்வளோ வெடிகானாக இருந்தாலும் சரி பாவம் வெளிப்படும் போது பிரார்த்த திருந்து அவன் நிச்சயமாக வரைப்பு வந்துருக்கும் ஆனால் ஒன்றும் முடியாது அப்புறம் உணர்வான் அதில் மறந்தே கூட்டேனே என்ன பண்ணுறது வேணா அப்படிங்க அப்போ வரலையே என்ன பண்றது அப்படி ஈஸ்வருடைய நியதில் ஒரு அரை சக்கண்டு கூட மாறாது நம்ம நியில் எல்லாம் மாதிரி வருது நம்ம நியதி இல்லையா சூரிய சந்திரர்கள் நியதி ஒரு அரை சக்கண்டு மாற மாட்டேன் ஒரு நாளைக்கு ஒரு சக்கண்டு மாறினா ஒரு வருடத்து எத்தனை சக்கண்டு மாறும் எத்தனை மாறும் அது பத்து வருஷம் கழிச்சு கிராமப்படுது கணெக்ட் பண்ண சொன்னாலும் சரியா இருக்குமா இருக்காது அதெல்லாம் சரியாக இருக்கும் அது ஈஸ்வரனுக்கு நீதியும் மீறாது இதெல்லாம் கிரகங்கள் கோள்கள் மழை மட்டும் மாறிடும் மழை வந்து நீதி கிடையாது ஏன் புண்ணிய பாதி கேடாக கொடுக்கறது அது புண்ணிய பாதி கேடாகத்தான் மழை பெய்ய பெய்ய தடுக்கிறது அதிகம் சனாவிட்டி அதிகமாக பெய்க்கிறது பெய்யாமல் கெடுக்கிறது கொஞ்சமாக பெய்க்கிறது நாசம் பண்ணுறது தக்காலத்தில் பெயர்றதில்லை தக்காள காலத்தில் பெய்யும் இதெல்லாம் எதுக்கு சமஸ்டி பாவங்கள்னு பெயரும் அவற்றி புண்ணியமன் பேர் அதனால் இதெல்லாம் மாறும் ஆனால் ஈஸ்வரன் நெய்யதை இருக்க அந்த நெய்யதை சூரிய சந்திரத்தில் மாறாமல் வச்சிருக்க அப்படி மாறாமல் வச்சிருக்கிறதுனால தான் உலகம் இயல்புது நிதியாக மாற்றி மாற்றாரு இவர் சுதந்திரம் கொடுத்தது தயாரான இந்த வருஷம் மழை இல்லாமல் போச்சு ஈஸ்வரை ஏமாற்றிட்டாரயா களை ஏமாச்சேன் அப்படிம்பாங்க அதை ஏமாத்துறாரா ஏமாறலையா அப்படி அதனால்தான் இந்த நிலை உண்மையை தெரிந்து கொள்ளும்படி புத்தி தன்மை திகழும்படி செய்தி திகோபகம் செய்திடை ஏன் மறைப்பு செய்யாதீர்கள் மறைப்பு செஞ்சால் எதுவுமே விளங்காது ஆகவே ஈஸ்வரன் நீதி அந்த நீதி சீர்ந்து அது சிறிது கூட மாறாத நீ இதை நான் வேண்டுக்கொள்ளால் நம்முடைய செயல்பாட்டும் மாறாமல் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படி இல்லை அந்த நம்பிக்கை இல்லாதனால தான் நான் மாற்றிக்கிட்டே இருக்கணும் நம்முடைய முயற்சிகளை எல்லாம் மாற்றிடுறேன் என்ன பண்ணு செஞ்சால் போகுது எங்களுக்கு செஞ்சால் போகுது என்ன போய் செஞ்சு யார் பார்த்துட்டு இருக்காங்க ஒருத்தர் ஞாத்திரம் என் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏமாத்த செஞ்சிட்டா போகுது அவ்வளோதான் அது சொன்னதுக்கப்புறம் நல்லா இருக்கானே நான் நியாயப்படுகிறேன் கஷ்டப்படுறேன்னா இந்த ஒன்று தெரியல அவனுக்கு புண்ணியத்துக்கிடாக சுகம் பாவத்துக்கிடாக துக்கம்தான் அந்த புண்ணியமானதை தீவெளியில் சம்பாதிப்பார்களே ஆனால் இப்போது அவர்களுக்கு புண்ணியம் இருக்கிறவர்கள் சம்பாதிச்சு வந்துடும் பிற்காலத்தில் அந்த தீவிரம் சம்பாதிச்ச பாவத்தை விட பாவும் அவரு நேர்மையாக இருந்தால் அவளை சம்பாதிக்க முடியுமா கொஞ்சமாக சம்பாதிக்கலாம் கூட கூட வரலாம் அது சொல்ல முடியாது இவள் குறுக்கோயில போய் அதிகமாக சம்பாதிச்சிடுறாங்க குறுக்கோளில் சம்பாதிச்சு குறுக்கோயிலே அது பட வேண்டியிருக்கு அது சந்தேகமே கிடையாது இப்போ தான் பிற்காலத்து வரதான் செய்யும் இல்லை அப்படி ஜென்மத்துக்கு தான் தொடரும் ஜென்ம யாரையாக பார்த்தாங்க என்ன சும்மா சொல்கிறாங்கன்னாக்கா நீங்கள் இல்லைன்னாலும் இருக்கனால ஜென்மம் இருக்குதான் செய்யுது பெருக கூட்டம் சூரியன் இல்லை இல்லைங்கிறான் சூரியன் இல்லவே இல்லை சூரியனை கற்பித்தான் முட்டாள் அப்படிங்கிறான் அப்படி குரு ஒரு கூட்டம் செய்ய மகானம் போட்டாங்க தீர்மானம் போட்டாங்க சூரியன் இல்லை இல்லைன்னு தீர்மானம் போட்டாங்க ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்ட தீர்மானம் அப்புறம் கண்ணில் வரும் பார்த்து தான் இன்னும் முட்டா பசங்களுக்கு என்ன தெரியுது கண்ணில் தான் இல்லாத தீர்மானம் போட மாட்டாங்க அப்படின்னு நம்ம சிரிச்சுட்டு போகிறான் அப்படி போனால் இந்த நாசகர் வேணாம் கலையும் இல்லை இல்லைன்னு சொல்கிறா இவனுக்கு எப்போ ஞானக்கண்ணு வர்றது புத்தி வர்றது நம்ம திரிச்சுக்கிட்டான் போக வேண்டியிருக்கு இவன்கிட்ட சண்டைக்காக போக முடியும் இப்போ சீ திருடன் குழன்கிட்ட போய் சண்டைப்பட்டால் ஒதுக்க வேணாம் ஒதுக்க மாட்டான் பெரிய குழந்தை ஒதுக்க மாட்டான் அதுபோல் நான் இவனை திருத்த முடியுமா அப்படி இவங்க என்ன பண்ணோம் திரிக்க வேண்டியதுதான் என்னை பார்த்து இந்த முட்டா பசங்களும் எப்போ கண் வரப்போகுது எப்போ திரும்பி போகுது எனக்கு இல்லை அவனுக்கு இவன் கண்ணில் இருந்தும் போனவன் கண்ணில்லாம் போனேன் இவன் எப்போ அவன் திருத்த முடியும் ஒரு போதும் முடியாது சண்டைக்கும் போகக்கூடாது திருத்தவும் முடியாது பேசாமல் பிரிஞ்சிட்டு வர வேண்டியது தான் அவதில் அவனுக்கு கோவம் வந்துடும் எதுலேயும் திருக்கூடாது மனதுக்கும் திருச்சி வந்து வேண்டியதான் ஆகவே இந்த பயிரில் ஒரு போனால் கருது இல்லை அதனால தான் இந்து மதத்தில் இப்போது தமிழ்நாட்டில் நாசுகளில் யாரும் போலாம் கருதுறதே இல்லை அது எதுப்பே காட்டுறதில்லை சுழுக்கன் சொல்கிறானா எங்கள் மதத்தில் தலையிட்டானா இந்நேரம் அவங்கள ஒழிச்சிருப்போம் ஏன்னா பொறுத்துட்டு போகிறீங்களேன்னு கேட்குறானா ஏன் நான் தெரிஞ்சு வச்சிருக்காமே கும்பிட்டால என்ன நான் இவங்கிட்ட அவனுக்கு தெரியல கோபப்படுறதான் நாம ஏன் கிட்டிக்கிட்டு இருக்குதான் அதனால் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் அந்த கூட பரதில்லை அவனை போட்டவன போட்டு போகிறான் நமக்கு என்ன போயிடுச்சு திட்டுகிட்டு போகிறான் ஏன்னா அப்போ இவனை போய் செட்டப் பண்ணமுன்னா நம்ம தான் மட்டும் தானே வந்துடுவோம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் அவனுக்கு தெரியாமல் பேசலாம் அவனுக்கு கோவம் வருது அப்படின்னால அவனை பேசிக்க பேசிக்க நம்ம செய்ய முடியுமா அதெல்லாம் நாசிகள் இல்லை நமக்கு சண்டை வரதே இல்லை பேசப்பட தர போனா போன அப்படின்னு போ செய்யாய்கரியான் தொழுங்கள் இளம் சேவையூர்வோய் வையார் முழுவோய்த் திருவுள்ள மீவனேனும் ஐயா வெளித்தை கையாற்னின் கூத்தினைக் காண மாறே பைராக்கி சூரத்திலே முப்பத்தி ரெண்டாவது பாட்டு ங்களில் ஒவ்வொரு விதமாக தோற்றம் செய்கிறார் அவர் நினைக்கும் போது இப்படிப்பட்ட வாசனைகள் எல்லாம் தெரியவில் நினைக்க தோணும் அது இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் வாசனைகள் அலற்புத்த வாசனை உற்பத்த வாசனை பிரிவாக பிரிக்கிறார்கள் உற்பத்த வாசனைங்கிறது வெளியில அவதி பரந்தும் செல்லும் அனுற்புத்த வாசனைங்கிறது ஏஸ்வரூபத்திலேயே தரமாடி கிடக்கும் கிட்டப்பட்டு அனுர்புத்த வாசனையும் அதற்காக எல்லா அபியாசிகளுக்கும் அனற்புத்த வாசனையாகிய சூட்சம் இருக்கத்தான் செய்யும் அதை விசாரத்தினால்தான் போக்கணும் அது பகவான் அனுகிரகம் வேண்டியிருக்கு என்பதே இந்த பாடல்களை அறிவுறுத்தின அதில் இந்த குப்பத்து ரெண்டாவது கரியான் தோழும் வெள்ளிலம் சேவை ஒரு ஓய் கரியான் என்று சொன்னால் மகாவிஷ்ணுக்கு ஒரு பேர் ஏன்னால் கருணை உடையவர் அதில் தான் கரியான் என்றும் கருப்புசாமி என்றும் கற்பண்ணன் எல்லாம் மகாவிஷ்ணுலேயே பிடிக்கும் உடம்புல கிருஷ்ணன் பேர் கிருஷ்ணன்னா கருப்பந்து அர்த்தம் அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவானவர் வழிபடக்கூடிய வெள்ளை நிறம் பொழுந்திய சேவை இந்த ரிசபத்திலே கூறுவோய் செஞ்சாரம் செய்வோய் ஆகிய சிவருமானே வையார் முழுவோய் கூர்மை பொருந்திய மழுவாயத்தை ஏந்தியவரே இவ்வஞ்சனேனும் இந்த வஞ்சகன் உடைய வஞ்சமானத்தை உடையவனாகிய வஞ்சன் ஐயா விழிபெய்வுற சிவருமானே கண்கள் இருந்து நீர் தாரதாரியாக ஒழுகும்படியாக நீர் பெரிது அன்பினோடு அந்த நீர் கைவுற மிகுந்த பிரியதியோடு அருளோடு கையாற்றொழுது ஏற்றி நின் கூத்தினை காணுமாறு நான் வாக்கினாலே தோத்திரம் செய்து காயத்தினாலே கையினாலே வழிபாடு செய்து உன்னுடைய திருக்கூத்தினை பார்க்கும்படிக்கு செய்யாய் இப்படி அழிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார் ஆகவே உங்களுடைய மகிமை மகிழ்ச்சி தொடக்கூடிய தன்மையில் இருக்குது அப்படிப்பட்ட உங்களை நான் கண்ணிலிருந்து நீர் தார்வாரி உழவும்படியாக தோழும்படிக்கு என்ன சமதிக்க மாட்டேங்கிறது அதற்கு நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் என் மனித அப்படி திருவுள்ள வைப்பீர்களே ஆனால் நான் நன்மடைவேன் அதற்கு நீங்கள் தான் அருள் செய்ய வேண்டும் என்று இந்த பாட சொல்வோம் காணாத பவக்கடலின் கரை காணவதற்கும் கோணாகணி மார்பனை அன்பு கொடுத்தி என்றே நாணாதிசை தேன் திரு காலத்திநாத கோாகு அணிமார்ப அதாவது அந்த விஷத்தை கொண்டிருக்கின்ற நாகத்தையே ஆபரணமாக அணிந்து கொண்டிருக்கின்ற திருமார்புடைய சிவமானி திருக்காலத்தினாத அப்படிப்பட்ட தான்கள் திருக்காலத்தில் எழுந்திருக்கிறீர்கள் அதை திருக்காலத்தை என்று பயன்படுத்தினாலும் கூட சீகாலத்தை வந்து அது பேரவைக்கு சி என்ன சிலந்தி காலம் என்றால் பாம்பு அத்தி என்ன யானை மூன்றுமே பூஜைத்து முத்தி பெற்றதாக புராணம் வரலாறு போட்ட பெரிய படகு எழுதி மூணு பூஜை முத்தி பெற்றதாக இருக்கும் அதனால சீகாலத்தினே பேர் சி பாம்பு யானை சீ காலம் அந்தி பேர் அதை சீ அண்ணா சிறப்பு அண்ணா நடித்து கொண்டு திருவண்ணும் மொழி போயிருக்கிறாங்க சிலஞ்சின்னு போயிரு திருவண்ணா சிலஞ்சி அடுத்த வராது அதனால் திருக்காலத்தீ என்ன அதான் அதாவது சீகாலத்தில் கரை காண அதாவது தெரியல முத்தியாக கரை அதனுடைய முத்தியாவிய கரையை நான் அடைவதற்கு பார்ப்பதற்கு இயற்கை மெய்யன்பு கொடுத்தி உள்ள உளப்படிக்கி அன்பு இருக்கணும் பொய்யன்பு மெய்யன்புன்னு ரெண்டு விதமாக பிடிக்கிறார்கள் பொய்யன்பு என்பது லௌகிக்க விஷயங்களுக்காக பகவான பொய்யன்பு என்பவர் மெய்யன்பு முச்செழுதுக்காக பிரார்த்திக்கிறது அதனால் மெய்யன்பு கொளுத்து என்றே பேணாத அவலக்கடல் மூழ்கிய பேதையேன் உங்களை இதுவரைக்கும் மெய்யன்போடு வழிபடாத அடியேன் அவலக்கடல் மூழ்கியிருக்கின்ற அறிவில்லாதன் துக்கம் உறுதியாக இந்த சம்சார சகரத்திலே மூழ்கிக் கொண்டிருக்கின்ற அறிவில்லாத அடியேன் நானாது வெக்கமில்லாமல் விசைத்தேன் உங்களிடையே கேட்கிறேன் ஆகவே நானும் சம்சார சாரத்தில் மூழ்கியிருக்கிறேன் தாங்களோ தரவளவை பொருந்திவன் உங்களிடத்தில் நான் பிரார்த்திக்கிறது என்ன என்று சொன்னால் உண்மையான அன்பு பொழுது என்று தான் கேட்க வேண்டியிருக்கு பகவானத்தில் பிரார்த்திக்கிறதெல்லாம் பொருள் கருதி பிரார்த்திக்கிறத பொய் என்பதுன்னு போயிருக்கும் அருள் கருதி அருள் கருதி என்ன என்ன அர்த்தம் நல்ல குணங்களை வேண்டும் என்று கேட்கணும் குணங்களை தான் கேட்கணும் கெட்ட கொள்கை ஏற்கனவே இருக்குது அதற்கு நல்ல குணங்களே எதிரடைய எண்ணங்களாக வறுத்தி கொண்டா தான் கெட்டது போகும் அழுக்கின்ற சுவப்பட்டு தான் போகும் அது எதிரிய எண்ணம் எதிரிய பொருள் எலிகள் வீட்டில் சொந்த இருந்தால் ஒரு பூனை வளர்த்தினா அது ஓடி போயிடும் ஒட்டடை இருந்தோன்னா அதுக்கு ஒட்டடை கோல் வச்சு போகும் குப்பை இருந்தால் விளக்குமாறு கொண்டு கூட்டினா தான் போகும் இல்லைன்னா போகாது எதிர் சாதனை ஒன்று பண்ணி அப்படி பண்ணுறதுக்கு யார்கிட்ட இருக்கோ அந்த சாதனங்கள் அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டே வணும் அது சிவகிட்டதே இருக்கு அவர் கொடுக்கணும் அதனால குணங்களை தான் பிரார்த்திக்கிறவங்களுடைய பணத்தை பிரார்த்திக்கப்படாது பணத்தை பிரார்த்திக்க தான் பொய்யன்பு இது மெய்யன்பு நல்ல குணங்கள் சம்பாதிக்க அருள் செய்யங்கள் அவனர்களாலே அவன் ஆள் வணங்கினார் வாணிகை அப்படி குணங்களை சம்பாதித்தவங்க பகவானுடைய அருள் இருக்குன்னு அர்த்தம் அவருடைய அருள் நிலவுகள் கிடைக்கல கிடைக்காது கெட்ட குணம் இருக்குன்னு சொன்னால் அவருடைய மருள் இருந்துச்சு அவருடைய உள்ள மயக்கத்தை கொடுக்குறாரு மறைப்பு இருக்குன்னு அர்த்தம் அது மறைப்பு இருக்கிறதுனால அவர்கள் பிரேனாத பவக்கழுவில் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் அப்படிப்பட்ட நான் உங்களுடைய அருளால் தான் அடையணும் இது வைக்கம்னா தான் கேட்குறேன் ஏன்னா என்னாலும் முடியல என்று இந்த பாட்டில் அருளை பிரார்த்திக்கிறார் பேதைக் ஒரு பாதம் அளித்தொடு பேரையாவும் கோதைக்கு நின்றோளு கோதை கோள் என்று நின்றால் கோதற்கே மாதர் மையால் உனை கண்டதே இது தூது விடும் பாட்டு சாஸ்திரங்களில் தூது விடுறதோடு முக்கியமாக வச்சுருக்காங்க அதாவது நல்லா தமயந்தி தமயந்தி வந்து அன்னத்தை தூடுதாக சொல்லப்படுகிறது மேக விடுது மேகத்தை விடுவார்கள் கிளியும் விடுவார்கள் இதெல்லாம் இலக்கிய நயங்கள் கிருஷ்ணன் தூது அனுமார் தூது அப்புறம் வீரபா தேது இதெல்லாம் படிச்சிருக்கோம் தூரதேசம் உள்ள செய்தியை அது எதிரியோ அல்லது உரோ உள்ளவர்கள் செய்ய கொடுக்கறதெல்லாம் தூதுன்னு ஒரு நடக்கும்படியாக காரணம் அடக்கும்படி செய்யணும் அத்தகைய தூது மனதையே இங்கு வர்றார் அதை பற்றி சொல்கிறார் திருமண நிலையை சொல்கிறார் பேதைக்கு ஒரு பேர் ஐயா பேதை என்றால் அறிவில்லாதவள் அறிவில்லாத பதிவு பார்வதேவி என் பெயர் உள்ளு அறிவில்லையென்றால் நம்மாரி இல்லை சிவருமானை விட கொஞ்சம் அறிவு கம்மி அவ்வளோதான் அதுக்கு சமான அந்தஸ்து இல்லை என்பது பேதைக்கு ஒரு பாகம் தன்னுடைய இடப்பாகத்தை கொடுத்து தன்னோடு சமமாக வைத்துக்கொண்டிருக்கின்ற பேரையா திருப்பெயர் இருந்திருக்கின்ற சிவருமானே எம் கோதைக்கு நின் தோழர்கள் கோதை கொடுந்து என்னுடைய கோதை என் மனதை முன்னிலைப்படுத்தி என் மனமே நீ போய் சொல்லுவாயாக எப்படி சொல்கிறது என்னுடைய தலைவி ஆகிய தாந்தினி சாமி இருக்கார் அவருக்கு நின் தோளுரு கோதை உன்னுடைய மாலை போட்டிருக்கீங்களே அது மாலையை கொழு அன்பின் நிமித்தமாக என்று கேள் என்று சொல்லி கோதைக்கு நின் தோளுரு கோதை பார்த்தீங்கன்னா மாலை கொடு என்று வாங்கி விட்டுவார் என்று நின்பால் வேறு போதற்கு சொல்லுவதற்கு என் உளத்தை விடுத்தனன் என்னுடைய மனதை தான் தூதி விடுத்தேன் ஆனால் அந்த மனம் பொல்லாத மனமானதுனால அது அந்த காரியம் செய்யவில்லை எப்படி செஞ்சது உங்களிடத்தில் வருவதாக ஓடி வந்து மாதர் காதற்லை உண்டமையால் பெண்ணிச்சை அதை என்று சொல்லக்கூடிய கல்லை சாப்பிட்டுள்ளது உன்னை கண்டது இன்றே இப்போது அதை உன்ன காணாமல் திரும்பிவிட்டது எது இல்லை எதை குறிக்கிது மகள்பூத்த வாசனை பேர் ஒரு புத்தவாசனை அவதி பிறந்து இருக்கும் அது இங்கே ஈடுபடவில்லை மனதுக்குள்ளே இந்த போராட்டங்கள் மனது என்னதான் திருப்பி திருப்பி தன் வையை படுத்தினாலும் கூட பிடிக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்கும் எதை பொல்லாதவள் நெஞ்சமோ ஐந்து பலன்கிழம்பால் அல்லாத மாத்திரையும் நின்னடிக்க நண்பாய் நில்லாது இதற்கு என்னை செய்கிறேன் நின்று சொல்லாய் திரு தில்லை என் மேவிய சோதி நீ என்ன நீ தான் சொல்லணும் உனக்கு மனம் கட்டுப்பட்டு இருக்கிறது வியாபகமான மனமே மாயை என்று சொல்லக்கூடிய மனம் அதோட அம்சந்தான் இந்த மனம் நீ சொன்ன கேட்காதான் கேட்க தான் செய்யும் ஏன் சொல்லாமல் இருக்கீங்க என் பாவகரமாக சொல்லாமல் இருக்கீங்க இருந்தாலும் நான் பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு பண்ணுகிறேன் அதனால் ஓடி மாதர் காதற்லை உள்ள விளையாடனா அது பெண் இச்சை ஆகிய சூச்சவம் வாசனை போவதில்லைன்னு அர்த்தம் உனை கண்டதின்றி உண்மை பார்க்கவில்லை என்று சொன்னால் அதிசான சீனமாகியிலேயே நயமடைவதில்லை என்பது அர்த்தம் ஆகவே எண்ணங்களை எல்லாம் மாற்றி அமைக்கணும் என்பது அர்த்தம் கொண்டோம் குருவனு பண்டேயொரு நீ வகுத்திட்டபடிக்கு வந்தின் பாடங்கினேனே சிவப்பிரகாச நாமம் சிவப்பிரகாசம் ஒரு குருநாதர் சிவப்பிரகாசம் என்று சொல்லக்கூடிய நாமத்தை பெயரை கொண்டு கொண்டு போய் தரித்திருக்கிற சிவருமானே குருவோடு இவன் ஊற்றி என்னை ஆண்ட போவேன் குரு வடிவமாக உலகத்தின் கண்ணை என்னை அடிமை கொண்ட என் தலைவரே பண்டையொரு நீ வகுத்திட்ட படிக்கு பிரார்த்த எனக்கு என்னென்ன கிடைக்க வேண்டும் என்றோ நீங்கள் தீர்மானித்த இருக்கிறீர்களோ அந்த பிரகாரமே இப்போது நடந்து கொண்டிருக்கிறது யான் உன் தொண்டாகி உடைய அடிமையாகி வந்து இன்று உன்னை பாடத் தொடங்கினேன் உங்களை இப்போது பாடிக்கொண்டிருக்கிறேன் கழி கூர்ந்து கண்டேன் மிகவும் சந்தோஷமாக உங்களுடைய அருளை பா கண்டுகொண்டேன் ஆகவே உங்களை பாடுவதற்காக பிரார்த்தம் பிரார்த்தனை பிரார்த்தம் இருக்கு செய்கிறேன் நீங்களோ சிவபிரகாச நாமம் கொண்டு தோளமாகவும் காட்சிப்படுத்தியிருக்கு அதன் காரணமாக உங்களுக்கு தொண்டாகி அடிமையாகி அதன் காரணமாக அதனால நான் ஒரு பெற்றவனாய் உங்களுடைய தோற்றம் செய்து கொண்டிருக்கிறேன் இத்தகைய லாபத்தை நான் அழிந்திருக்கிறேன் என்று சொன்னார் சூழ்ந்துள்ள வைம்புல தோற்றம் எல்லாம் கடக்கோரு தேடக்கா என்னும் முக்கண்ணினே சோமசூர்யாக்கின்னு சொல்லக்கூடிய திருநேத்திரங்களை சுவருமானே தொடக்கா என்னைச் சூழ்ந்துள்ள ஐம்புல தோற்றம் எல்லாம் பந்தப்படுத்துவதற்காக என்னை சுழ அதாவது வளைத்து கொண்டிருக்கின்ற ஐம்புலன்கள் சுத்திரம் தோக்கு சற்று சிம்பி ஆக்கிரான்னு சொல்லக்கூடிய ஐந்து புலன்கள் அடி விஷயங்கள் ஆகிய சத்தப்பருத்துறை சகந்தம் சொல்லக்கூடிய ஐந்து விஷயங்கள் இவையெல்லாம் தோற்றங்கள் எல்லாம் கெடக்கூறுதி நாசமடையும்படி நீ செய்ய வேண்டும் அப்படி தேவரீர் நீ தேவரீர் ஒரு சூழ்ச்சி கிடைக்கலாயே அது உபாயம் நீங்கள் சொல்லாவிட்டால் அடக்க இது அடங்காது அடங்கு அடங்கான் வருணம் வலித்தல் விகாரங்கள் எதுவே நோக்கி வழித்தல் விகாரங்கள் சொல்வார்கள் அடங்க அவை எந்த அகத்துள் அடங்குகாரும் அப்படி அந்த மனசானது என் உள்ளத்தின் கண்ணே இருக்கின்ற எண்ணங்களெல்லாம் அடங்காத வரைக்கும் பவவேலை எவண்ணம் கடப்பேன் கடக்கேன் சம்சார சாகரத்தை எப்படி தாண்டுவேன் எண்ணங்கள் எல்லாம் ஒழுங்கணும் இந்திரியங்கள் அடங்கணும் விஷயங்கள்ல ஆசைகள் போகணும் போனா தான் தாண்டணும் அது வரைக்கும் முடியுமா ஒருபோதும் முடியாது இதெல்லாம் சம்சார சாகரத்தை தாண்டணும்னு சொன்னா சகல ஆசைகள் விடணும்னுதான் சாஸ்திரம் சொல்லி இருக்கேன் சகல தியாகம் பேரு பொருள்கள் இருக்கலாம் பொரு அய்மானம் தான் விட சொல்கிறாங்க அது என்ன அது அய்மானத்தை விட்டுட்டு பொருள் இருக்குங்களாக்க இருக்கலாம் அது சொல்லியிருக்கு கேசியர்னு சொல்லக்கூடிய பேங்களூரில் விதி காப்பாளர் லட்சக்கணக்கில் பணம் இருக்குது வரசில் நடக்குது அவர் எனதுன்னு பாதிக்கிறதே இல்லை அதுக்குதான் சம்பளம் விடுறாங்க அவர் எனதுன்னு பாதிக்கப்படாது வர சொல்ல பார்த்துக்கோ அப்படி சம்பளம் அப்போ அவர் பட்டிலாம் செய்யாத இல்லையா விவகாரம் நிறைய ஒரு ரூபா கூட கொடுக்குமா அதிகமாக விட மாட்டார் அதிகமாக கூட வாங்க மாட்டார் கணக்காக தான் போகும் அது கல்நோட்டு வந்தால் கூட பொறிக்க எடுத்து வச்சிருவார் கிழிச்சுக்கிட்டு போட்டுவார் அப்படிப்பட்ட சாமர்த்தியெல்லாம் உண்டு அவர் எவ்வளோ அக்கறையாக செய்கணும் பாருங்கள் கல்நோட்டு நலம் காலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைன்னா அவர் சம்பளத்தை போ பிடிச்சுக்குவாங்க அப்படிப்பட்ட தொழிலுக்கு அவர் தயாராக இருக்கார் திறமையாக வேலை பார்க்குறார் இப்படி எதுக்குறாங்க இந்த வேலைக்கு வந்தவனு இருக்கிறதில்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு கல் நோட்டு அப்புறம் அந்த ஏமாத்துறவங்க எல்லாத்திலையும் சமாளிச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட சம்பளத்துக்காக தான் இருக்கார் ஒளியே அந்த பணத்தில் ஒரு பாதி கிடச்சா பரவாயில்லையே ஒரு காவாதி கிடச்சா பரவாயில்லையே என்ன நினைக்கிறது என்னவர் ஆமாம் இப்போ என்ன கோயில் வேண்டித்தான் அப்படித்தான் ஜீவர்கள் தங்கள் தங்கள் வாழ்க்கையில் மனை மக்களோட வர செலவு எல்லாம் செய்யலாம் செய்யும் போது நமக்கு எது கிடச்சதோ அது அளவுக்கு திருப்தி அடையணும் அப்படி அடையாமல் திருப்பி அடையாதனால தான் இடம் மாறிக்கிறாங்க அது இடம் மாறும் அது இடம் இருக்கட வேற மாறி போகுது எங்களுக்கு ஜெயிலுக்கு போகிறாங்க கோம்பாடு பண்ணுறாங்க என்ன சுற்றுறாங்கல்ல இருக்கிற மாறி போச்சு அப்போ ஏன் செய்ய முடியாது சொல்லுங்க பார்ப்போம் குடும்பங்கள்ல இருந்தாலும் கூட நிற நிராசை இருக்க முடியாதா சகலத்தை ஏன் பண்ண முடியாதா ஏன் பண்ண முடியாது ஏன் அது இல்லை அதனால பண்ண முடியாங்க நாங்கள் ஜெயகராஜ் சாஸ்திரம் சொல்லியிருக்கு அது கதையில் இருக்கு நாம ஏன் செய்ய முடியாது செய்யலாம் அதனால பாவவேலை எவ்வண்ணம் கடக்கேன் இது அடங்குற அடங்காத வரைக்கும் நான் கடக்க முடியாது மதனை பொடியாம் வகை கொண்ட வேண்டோல் அண்ணா மழை திடுவோம் அப்படியோ தன்னார் பொ கீதுதாராய் மண்ணாதியாவசைகள் அற்றுனை வாழ்த்துமாரே கண்ணால் மதனை பொடியாம்பகை கண்ட வென்றோல் கண்ணால் நெற்றி கண்ணால் மதனை மண்மதனை தன் மாப்பிள்ளையை பொடியாம்பகை கண்ட எட்டு பூஜைகள் உடையவர் இவர் சமதியிலே கூடியிருக்கார் அவர் வந்து கலைக்கிறார் காம எண்ணங்களும் உற்பத்தி பண்ணுறார் ஒரு கோவம் கண்ண்திறந்து பார்த்து எரிஞ்சப்பட்டார் மாப்பிள்ளையாக இருந்தாங்கன்னா தவறான காரியம் செஞ்சு எரிக்க வேண்டியதானே இருக்க வேண்டியதானே அப்படி சொல்லுங்கள் மாப்பிள்ளைன்னா ஒழுங்காக இருக்கணும் கொஞ்சம் மிஞ்சி போனால் அப்படித்தான் ஆகவே பிடியாமல் சாம்பலாக போகும்படி செய்த எட்டு தோள்களை அஷ்டபுஜங்களை உடைய சபர்மானே அண்ணா உயிர் யாவும் அழித்திடும் அப்பனையாயோ அண்ணா என்னால் மூத்தவர் பெரியவர்னு அர்த்தம் அது அண்ணான்னு போக்குறது தம்பி தம்பி என்ன தன்பின் தனக்கு பின்னால் வந்தோன்னு அர்த்தம் கடைக்குறை தங்கை தமக்கு பின்னால் தங்கி இருப்போம் அர்த்தம் அக்கால் என்ன பக்கத்துக்கு இருப்போன்னு அர்த்தம் ஆக இப்படி இதை வச்சு தான் பாருங்கள் சொல்லிருக்கேன் அண்ணா எல்லாவற்றிற்கும் மேம்பட்டு இருக்கிறவரே உயிர் யாவும் அப்பனையோ எல்லா ஜீரையும் காத்து கொண்டிருக்கின்ற காப்பாற்றக்கூடிய திதி பண்ணக்கூடிய தலைவரே உரிமுறையவரே தன்னார் பொருளில் தில்லை உலாய் குளிர்ச்சி பொருந்திய சோலைகளை உடைய தில்லைவனத்தில் எழுந்தருகிற சிவருமானே மண்ணாதிய ஆசைகள் அற்று உன்னை வாழ்த்துமாறு இது எனக்கு இது மண்ணாதிய மண் பொன் ஆகியவெல்லாம் ஆசை தான் விடணும் பொருள் இருக்கலாம் ஆசை விடணும் ஆசை விட்டாக்க அப்பொருளை பற்றி கவலை இருக்காது போனாலும் கவலை இல்லை இருந்தாலும் மகிழ்ச்சி இல்லை உதாசனமாக இருக்கலாம் அது சவபானை வரும் சவபாவனை வந்தாக சந்தோஷம் ஏற்படும் கிட்டத்தட்ட திருப்தி ஏற்படும் சந்தோஷம் இல்லை சந்தோஷம் வெளில கிடையவே கிடையாது ஆனந்தம் ஆத்மாதான் இந்த நிச்சயம் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கள் நிராசை ஏற்படும் இந்த இல்லாதனால தான் ஆசை வளர்கிறது காரணமே கடமை ஒன்று செய்வார்கள் கடமையில் பற்று ஏற்படும் இப்போது கடமையில் பற்று ஏற்படாது தேவைமானப்பான் உண்டு உண்டாகும் தான் உண்டாகும் வெளியிலே சுகம் இருக்குங்கிற எண்ணம் எதுவரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் அவர்கள் துக்க துக்கிகளாக தான் இருக்க முடிய முடியாது தற்காலிக சுகம் அடையலாம் தற்காலிக துக்கம் வந்துடும் கணக்கு பண்ணாங்கன்னா தான் அதிகமாக அந்த சுகம் அதிகமாக இருக்கு சில செல்வந்தர்களுக்கு கொஞ்சம் சுகம் கூட இருக்கலாம் எவ்வளோ தான் அவர்களுக்கு பிற்காலத்தில் ஒரு காலத்துக்கு அற்ற வரும்போது அதிக துக்கம் துக்கம் வரும் ஆகவே சுகம் என்பது ஆத்மா தான் சுக முடிவும் அது மன அமைதிக்கு பிற வரக்கூடிய ஒரு நிலை என்று நினைப்பார்களையானால் நிராசை ஏற்படும் அது நிராசை ஏற்பட ஏற்படத்தான் மனம் சாந்தி அடையும் அதனால்தான் மண் ஆகிய ஆசைகள் அற்று அல்லாதனால் என்ன லாபம் சுகம்தான் உனை வாழ்த்து மாறி எவரேரை தோத்திரம் செய்யுமாறு வாழ்த்துமாறு எனக்கு எது தாராய் இத்தகைய ஒரு பாட்டலை குடிப்பிராக என்று வாழ்த்தேன் வாழ்த்தவல்லோர்கள் தாளில் தாழ்த்தேன் தலை யாங்க அவர் ஏவள் தலை கொள்கில்லேன் வீழ்த்தே நெடுங்காலமத்தில் வாழ்த்தேன் கிழிபோர் பல நூல்கள் படி துமியானேன் உன் மேரு இல்லோய் ஒளிபொருந்திய மேருமணியை வில்லாக வளைத்தவர் திருவிழா சம்மரத்தில் சிவரமானி உனை நாடோரும் வாழ்த்த வல்லோர்கள் தாளில் வாழ்த்தேன் உனே நாடோரும் வாழ்த்தேன் நாள்தோறும் கொள்கை வைத்துக் கொள்ளவில்லை பக்தர்கள் அவர்கள் திருவடிகளையும் தாழ்ந்தேன் அங்கே நான் போய் சட்சக சாகத்திலும் தலை ஆங்கவர் ஏவல் தலை கொள்கிறேன் அவர்கள் நான் தலை அதாவது தலைமை தலைதாக தார் தலைமை கொள்கை என்று நினைத்து அவர் ஏவலை செய்வதில்லை அதாவது வாக்கினாலே நான் சோத்திரம் செய்வதில்லை அப்படி செய்கிறவர்களுடைய திருவடிகளை வணங்குவதும் இல்லை அப்படி செய்யக்கூடிய பெரியவருடைய ஏவல் அவருடைய அவர்களை பணிவுடை செய்வதும் இல்லை காலம் அவத்தில் வீழ்த்தேன் வீழ்ந்தேன் என்பது வீழ்த்தேன் காலம் போய் சொல்லி இருக்கிறது பழக்கம் ஆகும் அதிகமாக அதை பொருளீற்றி பாபா அனுப்பி இந்த கொள்கை உண்மையான வேதாண் சாஸ்திரங்களை படித்து ஞானம் அடையக்கூடிய பழக்கத்துக்கள் நான் இதுவரைக்கும் பழக அதனாலே இந்த அந்நிய சாஸ்திரங்களை படித்து படித்து அதனுடைய சாரமற்ற பணியில் சிந்தி சிந்தித்து வீணாக வாழ்க்கையை கெடுத்து கொண்டேன் ஆக அதை நீங்கள் மாற்றி அமைக்கணும் என்று பார்த்து உடற்கின்ற துன்பங்களை என்ன வெண்ணி தானே சிறுபாலரே நன்மணம் சஞ்சலிக்கும் பாலல்கள் உடுத்தி கொல்லோ வானேருடையாய் திதியாம் அதிகாரம் நீ ஏன் ஏருடையாய் ரிஷபத்தை அல்லது என்பதை மீனாதாரம் எடுத்த மகாவீட்டர் இருக்காரே அவர் கருத்தார் அவர் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் இருக்கும் போது அதிகாரி கிட்டே கொடுத்திருக்கோன்னு இல்லை என்றபடி அவர் என்றும் கூட உடற்குன்பங்களை என்ன சரீரத்திற்கு இன்பமோ துன்பமோ அறிகின்றது என்று மதித்து என்னை தானே சிறுபாடலின் ஜென்மனம் சஞ்சலிக்கும் அப்படி என்னுடைய பொருத்தங்களுக்கு காரணமாயிருக்கிறது நான் தான் அதை வகுத்துக்கொள்வது நான் தான் என்று இப்படி அந்த நிலைப்பு திதி தன்மையை நானே நிர்ணயம் செய்து கொண்டு சிறுபாளரின் சின்ன பிள்ளைகளைப் போல என் மன சஞ்சலிக்கிறது அப்படி இருக்கிறதுனால இந்த உடலை பற்றி இதை பற்றி சிந்திக்க யான் யார் எனக்கு என்ன அதிகாரம் ஒரு அதிகாரம் ஆகவே திதி அதிகாரம் கொடுத்தது நாராயண் கொடுத்துருக்கீங்க நான் திதி கர்த்த என்று சொல்லிக்கொண்டு என் பிரார்த்த அனுசாரமாக வரக்கூடிய துக்கங்களை மாற்றி வேண்டும் என்று நிச்சயம் பண்ணுகிறேன் அது நடக்கிறதில்லை நான் துக்கப்படுகிறேன் எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு யார் யார் இதையெல்லாம் மாற்றி அதிக அமைக்கிறதுக்கு என்று இந்த பிரார்த்தாய் தாரார் சிவகாம சௌந்தரி கோயில் சீரார் மணவாழாவென்றன் குலதெய்வமே நீ பாராய் கடைக்கன் எனதென்னம் பழிக்க வேண்டே இந்த பாட்டில் பகவானே வர்ணனை பண்ணுறது அதிகம் கடிச்சியில் ஒரு பிரார்த்தனை உள்ளதான் காராய் மிழற்றாய் அந்த பார்க்கலே கடையும் போது விஷம் வந்த அந்த விஷத்தை கழுத்தில் தங்க வைத்து சிவந்த அந்த கழுத்தை கரீரமாக்கொண்டவரே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற அழகு பொருந்திய அம்மையாருக்கு சிறப்பு பொருந்திய கணவராக விளங்குகிறீர்கள் அது மட்டுமா என் குலதெய்வமே நீங்கள் தான் பரம்பரையாக வீரசைவத்தில் வந்ததனாலே எங்களுடைய குலதெய்வமாக நீங்களே இருக்கிறீர்கள் எனது எண்ணம் பலிக்க நான் ஒரு எண்ணம் வைத்திருக்கிறேன் என்ன எண்ணம் திருவிழை அழி வேண்டும் என்று அந்த எண்ணெய் நிறைவேறும்படிக்காக இன்றைய இப்பொழுதே கடைக்கண் பாறாய் உங்களுடைய கடைக்கண்ணை பார்க்க வேண்டும் முழுக்கண்ணெனை பார்க்க வேண்டிய தேவையில்லை ஓரத்தில் கொஞ்சம் பார்த்தா போதும் அதே தாங்காது ஆனால் கடைக்கண் பாறாய் பார்க்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறீர்கள் செய்கிறேன் ஒன்றே இனவு வண்ணும் அதை யோது வேணும் அன்றமும் ஏனம் ஓர் வறுமைய நின்றாள் ஒன்றன்பர்குழா துறதருளாயு வந்தே அன்று முன்னொரு காலத்திலே அன்னமும் ஏனமும் ஓர் அருமைய சிவருமான் அடிமொழி தெரியாமல் நிற்க நான் பெரியவர் நான் பெருமின்றி சண்டை போட்டுக்கொண்ட விஷ்ணுவும் பிரம்மாவும் அன்னமாக மேலே பறக்க பிரம்மா கீழே பண்டிகையாக நோக்கிக் கொண்டு போனார் விஷ்ணு ஆக அப்படிப்பட்ட பொருள் கண்டுபிடிக்க முடியாத அருமையை வாய்ந்த இன்று என்னை செய்கிறேன் என நாடு இருந்த தீயற்கு இப்போது என்ன செய்கிறது ஒன்றும் புரியலே என்று இருக்கின்ற கெட்டுப்போனே என் மனதை உடையவனுக்கு ஒன்று எய்தின் எவ்வண்ணம் வரும் அதை ஓதி வேணும் ஒரு செய்தி இருக்குது இதுவரைக்கும் சொன்ன அந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து பார்க்கும்போது ஒன்று நாள் தான் முடியும்னு இப்போ ஒரு பண்ணிட்டேன் அது செய்தி இருக்குது அது என்ன சொல்லட்டுமா சரி சொல்லப்பா என்று சொன்னதாக வைத்து பார்த்தா நின்றால் ஒன்று அன்பருக்கு குளாத்துக்கு குளாத்துறை தேவருடைய திருவடிகளே எப்போதும் பொருந்திருக்கின்ற அன்பருக்கு அடியார் கூட்டம் இருக்கு குளாம் ஒரு அடுத்த பொருந்திருக்க இது அருள்வாய் வந்தேன் சந்தோஷமாக அந்த நிலை கொடுங்க நான் தனியாக அவ்வளோ பிரார்த்தனை பண்ணாலும் கூட அது ஒன்றும் சரிவிடாது போல் தெரியுது ஆனால் சட்ச சாகாசம் ஏற்படுமையானால் அதன் மூலமாக நான் கடைத்தெல்லாம் முடிவு செய்து விட்டேன் அதற்காக சர்சகசாகத்தை என்னை சேர்த்து விடுங்கள் என்று கேட்கலாம் உடையால் உடையால் நடுவு அடியே நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியும் அடியா நடுவில் இருக்கும் அடுவை புரியாய் பொன்னம்பலத்தம் முடியா முதலே என் கருத்து முளியும் வண்ணம் அவர்கள் அது செயற்கை தோசத்தினாலே வரும் பன்றியோடு சேர்ந்த மலம் தீங்கும் அது ஆடுகளோடு சேர்ந்த சிங்கமும் புள்ளத்திங்க ஆரம்பித்தது செயற்கை தோசம் தான் ஆக செயற்கை என்னுடைய தோசத்தினாலே அந்த பழக்க வழக்கத்தினால் நல்லவர்கள் கெட்டவளாகலாம் கெட்டவனாகலாம் அதனால் இப்போது நான் கெட்டவனாக இருக்கிறேன் எனக்கு நல்ல சவகாசம் வேண்டும் அதற்கு அடியார் கூட்டம் தான் சேர்ந்து என்று உறுதி செய்துவிட்டேன் நீங்கள் அதை காட்ட வேணும் எந்த அடியார் கூட்டத்தை காட்டுகிறீர்களோ அதில் சேர்ந்து கொள்கிறேன் என் இந்த பாட்டில் தன்னுடைய ஆராய்ச்சியது கண்டுபிடித்த ஒரு செய்தி பிரார்த்தனையாக வைத்திருக்கிறான் புவனதை புலானும் ஒரு நாள் தவந்தான் சிறிதும் எலிவால் விடை கண்ணென்மின்னாலு இவர் தே வர நாளும் வளங்கிளை என்னை கொல்லோ அவன்தான் மிகு பாவியும் நீலையறிந்தேன் ந்தாய் அதாவது எனது ஐம்புலனும் இருந்து ஓட ஓர்நாள் தவந்தான் சிறிது இழைவால் என்னுடைய ஐந்து புலன்களும் மிருந்து என்ன கெட்டு இரிந்து நிருந்தோம் இருந்து என்ன கெட்டு ஓட கெடுதல் அடைந்து இருக்கும்படியாக ஒரு நாள் தவந்தானும் சிறிதும் இழைவால் நான் என்ன தவமும் செய்வதில்லை ஆனால் ஆசையோ இந்திரிங்களும் அடங்குன்னு ஆசைப்படுறேன் அது நடக்க மாட்டேங்குது அப்படிப்பட்டிருந்தாலும் கூட விடைதண்ணின் மின்னோடு இவர்ந்தே வர நாளும் விலங்கிலை நாளும் புவந்தாய் அப்போது நான் தவமும் இல்லை இந்திரியங்களை நாசம் செய்யக்கூடிய சாமர்த்தியமும் இல்லை முயற்சியும் செய்யவில்லை இருந்தாலும் பிரியப்பட்டு எனக்கு காட்சி கொடுத்தீர்கள் முன்னே தெல்லுமுறை கொடுத்திருக்கீங்களே நாளும் புவந்தாய் ஆனால் இப்போது விலங்குலே என்ன உங்களோ இப்போது காய் கொடுப்பாடி என்ன காரணம் அப்போ நினைக்கும்போது அவன்தான் மிகு பாவியுள்ளேயில் அறிஞ்சிடேனே நான் இன்னும் பாவம் நிறைய செஞ்சுப்பேன் அர்த்தமாச்சு மிகுந்த பாவியுள்ள தான் ஒத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது உங்களுடைய வேலைகள் சரியானபடி புரியலை என்ன கொஞ்சம் நினச்சி பார்த்தாக்கா கடைகளை போனாக்க சாம்பிளுக்கு ஏதாவது கொடுப்பாங்க பழம் கடைக்குவோம் கொஞ்சம் சாடு பாருங்க இப்போ சாடு பார்த்ததுனால இவங்க சாப்பிட்ணுன்னு கொடுக்கறது இல்லை இப்போ சாப்பிட பார்த்தா படம் வாங்குவாங்கன்னு நேரத்தில் கொடுக்கறது அப்போது நல்லா ரிஷாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கொடுக்கும் எந்த எத்தனை வேணும் இன்னும் வாங்கிட்டு அதுக்காக கொஞ்சம் மூணு கூட்டி கொடுக்குறது வழியே சாப்பிடு போயிட்டு தர்மத்துக்கு கொடுக்குறது இல்லை கடைக்கார அப்படி போல நான் தவம் இல்லாத நான் காட்சி கொடுத்தீங்க அந்த காட்சி கொடுத்த அந்த ஆசையினால் நீ திருந்து தவம் பண்ணணுன்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது நீங்கள் வரல வரலே நாங்கள் ஏங்குறேன் தப்பல்லவா சேப்பலுக்காக காட்சி கொடுத்துது அது முடிஞ்சது இல்லையா இல்லை இப்போது அதை உதாரணமாக வைத்துக்கொண்டு என் மனமானது வரலே வரலே அது தவறுதான் அதனால தான் அவன்தான் குற்றம் தான் பாவி உன் நீலையை அறிந்தில் உன் நீலை எனக்கு தெரியாமல் போச்சு அது காரணம் என்ன அந்த குற்றம் இருக்கிறது எனக்கு இப்போதான் எனக்கு புரியுது நீ மாதிரிக்காக ஷாம்பிளுக்காக கொடுத்த எவ்வளோக்கா தரிசனம் உள்ள படிக்க கடைத்தி எழுமன்னு கொடுக்கல அப்படி கொடுத்ததுனால இன்னும் எனக்கு அந்த ஏக்கர் இருந்துக்கிட்டே இருக்கும் பார்க்கணும் ஆசை வருது நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்போ ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இன்னும் தவம் இல்லையான் கிட்டே தவமாக விலை கொடுக்கணுமெல்லாம் பழம் கூடையா நல்லா இருக்கும் ஒரு படம் கொடுன்னா ரூபா கொடுத்தாலும் கொடுப்பான் சும்மா கொழுப்பான் நல்லா கொடுத்து நல்லா பழம் தான்ப்பா கூட்டு வர கூட கொண்டு போகலாம் அதுக்கான கூடை என்ன கூட பணம் கொடு பணம் கொடுதான் அப்படி போல காட்சி கொடுத்து ஆசை காட்டிட்டீங்க நான் இன்னும் பார்க்கணும் ஆசைப்பட்றேன் ஆனால் ஆசைப்படுறதுக்காக நான் கூப்பிட்டு பார்க்கல வரமாட்டேங்கிறேங்க என்ன காரணம் இப்போதான் புரிஞ்சது விலை கொடுக்கல தவம் இல்லை அதனால தான் தவன்தான் சிறுதம் ஜிலி முன்னே இப்போ நான் அதை விரும்புவது அவன்தான் குற்றம் தான் இனிமேலாவது எனக்கு உங்களுடைய தரிசனம் போனா கிடைக்கும்படி அவள் செய்ய வேண்டும் தவம் செய்வதற்கு வலிமை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் எந்த பிரானுள் குறியே திருவர்க்கும் என்றால் என்னை கோவிலே செரிவாய் மலமே இரையோடிகள் செய்ததன்றி அறியாமையில் கட்டுரல் உற்றது என் என்னுடைய ஆளும் தன்மை எப்படி இருக்குன்னா அறியாமையால் கட்டுப்பட்டுருக்கு அத்தை அத்தகைய அறியாமையை பிரியாது விடேன் என்னால் எந்த பிரான் உன் ஆண்மை உன்னுடைய அறியாமையை நான் போக்கால் இருக்க மாட்டேன் எப்படியாவது அறியாமை ஓட்டி விடுவேன் என்பது உங்களுடைய ஆண்மை உங்களுடைய தீவிரம் ஆளும் தன்மை குறிது இருவருக்கும் என்றால் ரெண்டு பேருக்கு இந்த அடையாளங்கள் இருக்கிறது உண்மையானால் என்னை கோபியிலே என்னை இதில் கோபம் கொள்ளக்கூடாது ஏனென்று சொன்னால் இறையோடு இகழ் செய்தது அன்று மலமே சரிவாய் நான் இது உங்களோடு பகை செய்ததல்ல அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னுடைய மல மலத்தை எல்லாம் நாசம் செய்ய வேண்டும் உன்மலம் ஆவண உட்சேபம் மல விட்சேபம் ஆவணும்னு சொல்லக்கூடிய மும்மலத்தை அல்லது அஞ்ஞானத்தை நாசம் செய்ய வேண்டும் அப்படி செய்யலைன்னு சொன்னாக்கா அது முடியாது ஆகவே ரெண்டு பேருக்கு நிலைகள் இருக்கின்றன அப்படி இருக்கும்போது அந்த நிலைகளை நீங்கள் தானே மாற்றி அமைக்கணும் உங்களுக்கோ அறியாமைய போக்கிறதே வேலையாக இருக்குது நானும் அறியாமையில் மூழ்கியிருக்கிற எனக்கு வேலை அது ரெண்டு நிலையில் என்ன செய்யணும் அறியாமையின் காரணமாக தவறுகள் செய்கிறேன் என்ன கோபிச்சின்ன பண்ணுறது அதற்காக தண்ண கொடுக்கிறீங்க எண்ணெய் கொடுக்குறது பிரயோஜனம் இல்லை கொடுத்தது போதும் இன்னும் இல்லாவது அறியாமையை போக்குறதுக்கு அருள் செய்யுங்கள் மனத்தை போக்க அறியா அந்த ஒரு அஞ்ஞானத்தின் காரியமாக காரணமாக அக்காரியமாக என்ன இருக்குது மன விட்சேபம் அதாவது ஆவரண விட்சேபம் ஆவரண விஷேபத்தில் விட்சேபம் கூட பரவாயில்லை அவள் மிகக்கூடியது மறை மறைப்பது மிக பொல்லாது எனக்கு அது நீங்கள் போக்கணும் போக்கில என்று சொல்ல முடியாது ரெண்டு பேருக்கு அடையாளம் என்ன இருக்கு அஞ்ஞானத்தில் மூலிகை இருக்கிற எனக்கு அது அடையாளம் அது போக்குறது உனக்கு அடையாளம் உங்கள் காரியத்தை நீங்கள் பண்ணுங்க எங்கள் காரியத்தில் நான் பண்ணிட்டுருக்கேன் ஆனால் என்னுடைய காரியத்தை பண்ணதுனால நீங்கள் கோபிக்கிறீங்க நீங்கள் தவறு செய்து விட்டாய் தினம் கொடுக்கணும் கொடுக்குறீங்க நர கொடுக்குறீங்க கஷ்டம் கொடுக்குறீங்க வியாதி கொடுக்குறீங்க இதில் இது பண்ணுகிறீங்க அறியாமல் போக வேண்டியது தானே ஆகவே உங்களுடைய உங்களை நான் கோபிக்க வேண்டாம்னு சொல்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால் இதுவரைக்கும் செஞ்சது போதும் இனிமேலாவது செய்யுங்க மாறு மாறு செய்யுங்கன்னு அர்த்தம் அப்படி கஷ்டங்கள் கொடுக்கலன்னு சொன்னால் ஜீவன் துருக்க மாட்டேன் அதுக்காகத்தான் தண்டையும் கண்ணையும் என்ன தண்டனை கூடி எதுக்கு திருந்ததுக்கு தான் பிள்ளைகளுக்கு குறும்பெண்றாங்கன்னா அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தால் குறும்பு அதிகமாக தான் குறையாது கொஞ்சம் கண்டிக்கணும் ரொம்ப கடிதா ஒரு லேசு பாசாவது கண்டிக்க வைக்கணும் எதிர்ப்புன்னு ஒரு காரணம்னா அந்த எதிர்த்து வரக்கூடிய கொஞ்சம் பின் தங்கும் நாய் துரத்திட்டு வருதுன்னு பாருங்கள் கல் எடுங்க குணிக்கிறது கல் எடுங்க கொஞ்சம் பின் வாங்கணும் அடிச்சுருங்க கொஞ்சம் ஓடியாக போட்டு போயிடும் நாய் வருதாக வருதான்னு ஓடிக்கிட்டே இருந்தாங்கன்னா பின்னால் கடிதாக செய்யும் அதுபோல் ஏதாவது ஒரு இதை எதிர்ப்பு காட்ட வேண்டியதுதான் அதனால தானே அரசியலில் தண்டை மட்டும் எதிர்ப்பு பண்ணுறாங்க டேக் பண்ணுறாங்க நான் என்ன பண்ணுறாங்க வெற்றியோ தோல் இருக்கட்டும் எதிர்ப்பு பண்ணியாகவும் அதுபோல் நம்முடைய மனதில் வரக்கூடிய கட்டங்கள் இருக்குமே ஆனால் அதில் எதிர்ப்பு ஏழை எண்ணங்களை பழகணும் எதிர்ப்பு பண்ணும்போது அந்த எண்ணங்கள் பின்வாங்கும் தீர்மானது அழிஞ்சே போயிடும் அதனால் இதுவரைக்கும் போனது போகட்டும் நீங்கள் கோவிக்கக்கூடாது எண்ணங்களை போக்குவதற்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும் ஆகவே என்னுடைய அஞ்ஞானங்கள் ஆசை அடைந்தபடி செய்யுங்கள் சேர்ப்பனு ஆண்மையும் ஒருவன் என்றோர் ஐவர் எதிரேயனை நோக்கி அறைந்ததையம் நீ எதை மாற்றிலாயே பிரவேச பிற்பகுதி ஆகிய தோத்திரத்தில் நாற்பத்தி நாலாவது பாட்டு இந்த பாட்டில் சொல்றது மைவற்பன ஆனவம் நீ எதை மாற்றிடே என்று பிரார்த்தனை ஐயா ஐயா சுவாமி சிவருமானி இந்த மைவற்பன ஆனவம் மைனா பருவம் மைனாக பருவம்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் மலைகளெல்லாம் ரெக்கைகள் இருக்கிறதுனால பறவைகள் இருந்தது தான் அங்காங்கே போய் ஊர்களே உட்காந்து இனித்தம் பண்ணிகிட்டு இருந்ததான் அதே தெய்வ திட்டம் முறையிட்டாங்களாம் பூலகத்தை உள்ளவர்கள்லாம் அது வஜ்ராயத்தினாலே எல்லா ரெக்கைகளையும் வெட்டுப்பட்டாங்க அதனால்தான் மலைகள் எல்லாம் அங்கேயே தங்கி போய்ட்டான் அதில் ஒரு மலை கருப்பாக இருந்ததான் எப்படி தப்பிக்கிட்டு போயிடுச்சான் மையன்னா கருப்பு நாகமன்னா மலை மைநாகமன் பேர் அதை சொல்லிருப்போம் அப்படி போல் ஐயா மை வெப்பனம் வெப்பனம்னா மழை தான் அந்த கரிய மலையானது எப்படி தப்பிச்சுக்கிட்டு போய் சுற்றிக்கிட்டு அடைஞ்சல் பண்ணதோ அப்படி போன்ற ஆணவமானது எப்படியோ என் உள்ளத்தில் இருந்து கொண்டு கருதல் பண்ணி கொண்டிருக்கேன் அது என்ன சொன்னதுன்னு சொன்னால் வினைத்தொகையை செய்விப்பன் பிள்ளை புள்ளிபாவல் ஆகிய கூட்டங்களை செய்ய செய்வேன் அதன் பயனாக வெம்பவம் சேர்ப்பன் கொடிய சம்சார சாகரத்தில் சேர்ப்பிப்பன் உன்னை அப்படி செய்யும்போது என் சிவனே உன்னை குவிப்பனேல் அந்த சிவர்மான் உன்னுடைய தெய்வம் மயிர்க்க அதை தப்பிச்சு விடுவேன் என்று சொன்னால் அச்சிவன் ஆண்மையும் ஓர்வன் இந்த சிவகாருடைய சாமர்த்தியத்தையும் நான் ஒருகளை பார்ப்பேன் என்று ஓர் ஐவர்க்கெதிரே என்னை நோக்கி அறைந்தது அது என்னை தனியாக சொன்னாலும் பரவாயில்ல என்னுடைய விரோதிகளாகிய ஐவர்கள் சுத்தின் தோக்கு சர்ச்சி சிங்கு ஆக்கலாம் சொல்லக்கூடிய ஆயுத எந்திரி எங்கே நான் சொன்னபோது கேட்கறது இல்லை அதை அடக்குவதற்காக எவ்வளவோ முயற்சி கொண்டிருக்கேன் அவர்கள் எதிரே என்னை நோக்கி அறைந்தது சொன்னது நான் என்ன செய்ய முடியும் ஆகவே என்ன ஒன்றும் செய்ய முடியாது நீ அதை மாற்றிடாயே தேவையுதான் அந்த ஆணவத்தை மாற்றி அமைக்கணும் என்னால் முடியாது என்று காணவ மாயையில் வந்து வந்தே தோற்றா உள கேவல மாதிரிய சுத்தமன்றோடு ஏற்றாயவ நேற்றி இரண்டறுபுமாகி ஊற்றாவிள் பதத்தன் ஆகியும் கொள்ளுவாயே கூற்று ஆவிகோள் பதத்து கூற்று யமன் மார்க்கண்டையரை பிடிக்க வந்த யமனானவன் ஒரு காலத்தில் சிவரமானை சேர்த்து போட்டான் அந்த மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை தள்ளி பற்றி கொண்டார் அப்போது தனியாக போட முடியல அது சிவரமான் மேலே பாடுமே என்ற பானனை யமனுக்கே இல்லை யமனுக்கே கல்லங்கிற பானந்திரு சிவா அதாவது கூற்று அந்த திருவடியை என் ஆவியும் கொள்வாயே என்னுடைய ஜீவனாகிய இந்த உயிரையும் ஏற்றுக்கொள்வாய் அது எப்படி எனக்கு ஆணவ மாயில் வந்து வந்தே தோற்ற ஆணவ எனக்கு நான் கர்த்தா போக்தா என்று சொல்லக்கூடிய ஆணவம் இருக்கு அந்த மாயில் வந்து வந்தே தோற்றுகிறாய் தோற்றாக கேவலம் மாதி கேவலம் ஜாக்கிர சொப்பனை சூழ்த்தின்னு பேர் கேவலம்னா சுடித்தி ஆதி சொன்னதுனால சகலம் அதாவது சொப்பனமும் ஜாக்கிரமும் பாதியை மாற்றாய் அதை மாற்றணும் இப்போ என்ன மாற்றி என்ன பண்ணுறது சுத்தம் உண்டூடி ஏற்றாய் சுத்தாவாசைன்னு சொல்ல துயாவாசைன்னு பேர் நாலாவது அதில் ஏற்றி வைப்பாயாக அவள் ஏற்றி அப்படி ஏற்றுவதனால எனக்கு என்ன லாபம் இரண்டு அறுத்து எங்கும் ஆகி தாவனையை நீங்கி எல்லா இடத்திலேயும் அத்வைத பாவனையை உண்டாகி கூற்று ஆவிகோள் பதத்தியாவையும் கொள்ளுவாயே யவனை உதத்த திருடும் கண்ணே என்னுடைய ஆவியாகிய இவனையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உள்ளே நினும் உனை சார்ந்தவம் சார்ந்திலாரே உள்ளே நினைனும் இனை நீ கை விடேல் விடேல்கான் நல்லார் உடையாய் அவிநாசி நயந்துளானே அவிநாசி நயந்துளானே திருநள்ளாறு உடையாய் திருநள்ளார் நல்லா இருக்கே அத்திருநாள் பேரு அங்கே இருக்கின்ற சிவருமான் புராதனமான கேத்திரம் அங்கே இருக்கின்ற சிவருமானே அவினாசியும் இருக்கிறார் அதனாலே அவினாசி விரும்பி அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற சிவருமானே எழுபத்து ஐந்தும் கொள்ளே எனினும் பஞ்சாச்சார வந்து உபதேசம் பெற்று நான் ஜெபிக்கும் தன்மையை நான் மேற்கொள்ளவில்லை என்றாலும் கூட அப்படி இருந்தாலும் கூட உள் கோதி யாதும் தள்ளேன் சரி பஞ்சாயத்து ஜமிக்கிறேன்னா போட்டும் மனதில் குட்டைகள் இருக்கின்றனவே அதை பார் தள்ளலாமான் என்று பார்த்தா அதுவும் தள்ள முடியலை என்னால் ராகத்வேச காமக்ரோத லோக மோக மதம் ஆச்சரியம் இயரிசை டம்பம் அசூதி தற்பம் அகங்காரம் சொல்லக்கூடிய பதிமுக குணங்களும் உட்பிரிவுகளும் இவைகள் ஏராளமாக இருக்கின்றன இதையெல்லாம் போக்குறதுக்கு நான் முயற்சி பண்ணலை தள்ளேன் எனினும் அதுவும் போனால் போக வேண்டும் உன்னை சார்தவம் உன்னை சார்தவம் சார்ந்திலாரை உள்ளேன் அதாவது எவரீரை அடையும் போட்டு தவம் சொல்லிக் கொள்கிறார்களே அந்த கூட்டத்தோடு தான் சற்சங்கத்தோடு சேராதிருக்கின்ற கூட்டம் இருக்கேன் துர்சங்கம் துர்சங்கத்தையும் விடாமல் இருக்கிறேன் என்னும் இவ்வளவு குற்றங்கள் உடையவனாக இருக்கிறேன் பஞ்சாத்திரத்தை ஜபிக்கவதில்லை உள்ளே இருக்கிற மனமாசுகளை போக்குவது மகிழ்ச்சி பண்ணவில்லை நல்ல ஒரு கூட்டத்தை சேருவதும் இல்லை அப்படி இருந்தாலும் கூட எனை அடியை நீ கைவிடல் விடையல் கா கைவிடப்படாது விடப்படாது என்று அடுக்க சொல்ல வறுக்கூடி சொல்கிறான் என்ன குற்றங்கள் செய்தாலும் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏன் என்று சொன்னால் ஆணவத்தின் இருக்கு என்ன சொன்னால் செய்விப்ப நினைத்துறை விரும்பவும் செயற்பில்லைன்னு சொன்னார்கள் இப்போ ஆணவத்தின் பயப்பட்ட என்னால் செய்ய முடியல நான் என்ன பண்ணுவேன் அதனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் குற்றங்களை உணர்ந்திருக்கேன் பாருங்கள் அது உயர்வல்லவா குற்றங்கள் உணராத கூட்டம் நிறையா இருக்கு நான் தான் பெரியவன் நான் கரெக்டாக போகத்தான் சொல்கிறாங்க நான் அப்படி இல்லை இந்த மூன்று குற்றங்களே உணர்ந்திருக்கேன் உணர்ந்து போகணும் முயற்சி பண்ணுறேன் முடியல அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் தான் காப்பாற்றணும் இல்லைன்னா முடியாதனாலே என்று பிரார்த்தனை செய் நயவாதுல்லாபுரியோயுனை நாடிநாளும் பிரியவாதுடலோள் துறவென்றும் விடாதனு உள்ளம் கயவாது போகமெளாமிவை கண்டு வீடும் பயவாதிதென்றே பயந்தேன் மிகப்பாவியேனே தில்லாபுரியோய் நாளும் நாள்தோறும் நான் விருப்பம் கொண்டு விடாது என் உள்ளம் எப்போதுமே இந்த உடலோடு உறவு அபிமானம் என்று அது விடாது இருக்கிறது என் உள்ளம் கயவாது இவ்வளோ விஷயத்திலே என்னை உள்ளமானது வெறுப்பதில்லை குரு போகமெல்லாம் கயவாது அதை வெறுக்காதுன்னு அர்த்தம் குரு போகமெல்லாம் கயவாது இவை கண்டு இதெல்லாம் நான் விசாரித்து பார்த்த பிறகு வீடும் பயவாது இது என்று இந்த போக்கில் போனால் நமக்கு எங்கே முற்றி கிடைக்க போகுது என்று இந்தப்படி நான் நினைத்து கொண்டு பயப்பட்டிருக்கிறேன் இதனாலே மிக பாவியேன் மிகவும் பாவம் செய்திருக்கிறேன் இந்த பய எனக்குள்ளாகிறது ஆகவே இறைவா இல்லை சிட்டிருக்கிற சேருமானே பயத்தை போக்கி அவளுக்கு ஒத்தி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வார் பெரியோர் புகழ் சித்திரம் பல துளோயை நாவார் சிறியேன் துதி செய்யுமே நன்கு சொல்லும் ஓவாதிரையோர் உழை தாவிய உன் செவிக்கே மேவாதளவென்று துணிந்து விளம்பினேனே பாதால் பாக்களாலே நல்ல தோத்திரங்களாலே பெரியோர் வேன்மக்கள் நால்வர்கள் முதலான மேன் மக்களாலே புகழ் புகழ்ந்து கொண்டிருக்கின்ற சிற்றம்பலத்து திருச்சிற்றமுள்ள சொல்லக்கூடிய சிதம்பர சேத்திரம் என்ன எழுந்து இருக்கின்ற சிவருமானே நாவால் சிறியேன் துதி செய்யும் இந்நன்கில் சொல்லும் என்னுடைய அதாவது இக்குற்றம் பொருந்திய நாக்கினாலே சிறியேன் அறிவில் சிறியேன் துதி செய்யும் தோத்திரம் செய்யக்கூடிய இன் இப்படிப்பட்ட தோத்திரங்களாகிய நன்குகள் சொல்லும் ஒரு உயர்ந்த கருத்துக்கள் இல்லாத இந்த வாக்கியங்களும் ஓவாது இரையோர் உழை தாவிய உள் நீங்காமல் எப்பொழுதும் சத்தம் செய்து கொண்டே இருக்கின்ற உழை அதாவது மான் தாவிய உள் செவிக்கே மேவாது அல இப்பொருந்தாமல் போகாது என்று துணிந்து விளம்பினேனே நான் நிச்சயித்து செய்கிறேன் அதாவது இடது பக்கம் மான் வச்சிருப்பார் ரெண்டு பேரில் தேவருமான் அதாவது சோமாஸ்கந்தர்னு சொல்லக்கூடிய மூர்த்தத்தில் அது பார்க்கலாம் அந்த மானானது ரெண்டு கால பிடிச்ச பிடிச்சிக்கிட்டு இருப்பார் ரெண்டு பேரில் முன்னங்கா காலில் அந்த மானுக்கு பெரிது இருக்கும் பிடிச்சுக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கும் ஆனால் கழுத்து மட்டும் இந்த பக்கம் திரும்பி சாமி பார்த்துக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் மான் தான் அர்த்தம் இந்த ஜீவனானவன் வினுமுக நாட்டமாக போகிறான் போவதை பிடிச்சுக்கிட்டான் பிடிச்சிக்கிட்டாக்க எங்கே போகலையே யார் பிடிச்சது என்று திரும்பி பார்த்தா சிவருமான பிடிச்சிருக்கார் என்று சொல்லி பக்திமாருக்கு வர்றானோ என்பத அப்படி எப்போதும் சத்தம் போட்டே இருக்கான் போகணும் போகணும்னு ஆசைப்படுதான் ஆனால் போக வர்றது இல்லையா இப்படி அந்த சத்தம் இருந்து அந்த சத்தம் போட்டுக்கொண்டு இருக்கின்ற சத்தத்துக்குள்ளேன் என்ன சத்தமும் போகும் என்ற நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன் சத்தம் செய்கிறேன் விளம்பர்க்கரும் கோவிடையோன் கோவென் விளம்பூக்க சிவ பிரகாசன் என்கோ வெண் கை களம்பற்றிய சாந்தன் என்னது நாமம் வளம் வளம் பெற்ற திருக்கைலாய் சகல வளங்களும் பெற்றிருக்கின்ற திரு கைலாயத்தில் எழுந்திருக்கின்ற சிவபெருமானி விளம்பர்க்கு அரும் ஜோதி என்கோ உன்னுடைய பெயர் நாமம் எல்லாம் மனிதம் அதில் நான் ஒரு மூணு நாமங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அதாவது விளம்பொருக்கு அரும் ஜோதி என்கோ ஜோதி சுருமாயிருக்கிறேன்னு சொல்லலாமா சரி ரெண்டாவது விடையோன் என்கோ ரிசர்வ் வாகனத்தில் ஏறி இருக்கின்ற திருமான் என்று சொல்லாமா என் உளம்புக்கு சிவபிரகாசன் என்கோ குருமூர்த்தமாக வந்து எமக்கு என்னை அடிமை கொண்டு உபதேசம் செய்தீர்களே சிவபிரகாஷ் சொல்லலாமா நான்கு அதவர் என் அங்கை தளம் பற்றிய சாந்தன் என்கோ என்னுடைய உள்ளங்கையிலே நான் சிவபூஜை பண்ணும்போது லிங்கத்தை வைத்து கொண்டு சிவஜை பண்ண வழக்கம் அதை லிங்கட்டியிருப்பாங்க அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அதுக்கு பூஜை பண்ணுவாங்க விவசாய மரபு அது பேர் சாந்த லிங்க நெல் பெயர் அப்படிப்பட்ட தளம் பற்றிய சாந்தன் என்கோ நின்றது நாம் பெயர் எதை வைத்து கொள்ளலாம் சொல்வாய் எனக்கே சொல்வாய் உங்களுடைய பக்தனாகிய அடிமையாகிய ரொம்ப நம்பியே இருக்கின்ற உங்களுடைய தாசனாகிய எனக்கு இது விளக்கமாக சொல்லுவீர்களாங்க இதை வைத்துக் கொள்வது என்ற என்ன அர்த்தம் எல்லாம் ஒன்றுதான் அர்த்தம் ஆகவே நாமங்கள் ரூபங்கள் பலர்ந்தாலும் ஒரு இறைவன் தான் என்பதை இந்த பாட்டத்தோட எனக்கு உனக்கே சரணம் சரணம் புலனோடுமென்ற மனக்கோதனைத்தும் இறந்தோங்கரிவாகிங்கே பிணை காண்பவன் காட்சியுமற்ற விழுந்த நிலையை இந்த பாட சொல்லி முடிக்கிறார் ஏந்து இனி ஆண்டிடல் வேண்டும் ஈசனே எம் ஈசனே என்னுடைய என்னை அடிமை கொண்ட தலைவனே ஐஸ்வர்யவானே எனக்கு அடியானுக்கு இந்து நான் கோரிக்கையை விடுக்கிறேனே அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இனி இனிமேல் ஆளுடல் வேண்டும் என்னை அடிமை கொண்டு மேன்மையாக்க வேண்டும் மற்றும் அதனாலே உனக்கே சரணம் சரணம் புலனோடும் சரணம் இந்திரியங்களோடு சேர்ந்து நான் சரணமடைகிறேன் அடைக்கலம் போகிறேன் அடைக்கலம் போகிறேன் என்றன் மனக்கோது அனைத்தும் இறந்து இப்போ முடிவாக நான் சொல்வது கோரிக்கை என்ன என்றால் என்னிடத்தில் மனதிலே கோது குற்றங்கள் இருக்கின்றன இன்னும் சொல்லக்கூடிய யாக தேசங்கள் ரொம்ப இருக்கின்றன இது வரைக்கும் ஐம்பது பாட்டு சாஸ்திரத்தினாலேயும் ஐம்பது பாட்டு தோத்திரத்தினாலேயும் சொல்லி சொல்லி முடிஞ்சு விட்டது இனிமே என்னால் சொல்ல முடியாது அப்படி இருக்கிறதுனால அந்த குற்றங்கள் அனைத்தையும் அனைத்தும் என்ன முற்றுமை இறந்து அது செத்து போதும் குற்றம் இனிமேல் இருக்கக்கூடாது நாசமாக்க வேண்டும் இந்த வார்த்தை அது பிறகு என்ன நான் கேட்கவேன்னு சொன்னால் ஓங்கு அறிவாகி மேன்மை பொருந்தி அறிவு எது அந்த பிரம்மஸ்வரவன் தான் அழைச்சால அந்த அறிவோடு ஐக்கியமாக வேண்டும் ஆங்கே அறிவாகி ஆங்கே அது எப்படி இருக்கும் பிணை அதன் பிறகு காண்பவன் காட்சியுமற்ற அபேத வாழ்வு இருக்கும் காண்பவன் காட்சி காணப்படும் ஒரு திருப்பிடியற்ற இடம் ஒரு இடமாகிய அந்த வாழ்வை நான் விரும்புகிறேன் அதுதான் கடைசி அது எனக்கு மன சமாதானம் இல்லை நூறு பாட்டை சொல்லி சொல்லி எவ்வளோ முயற்சி பண்ணியும் கூட எல்லாம் சாதனமாக சாத்தியமாகவில்லை இப்போ சாத்தியமான ஒரு கோரிக்கை வைத்தாய்விட்டது எவரு அதை அங்கீகாரம் செய்து கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அது அபேத வாழ்வு பேதமற்ற வாழ்வு நாமரூபம் வேறு நான் வேறுங்கிற பேதம் இல்லாமல் நாமரூபம் இத்தை என்றும் நான் அச்சான காண்பான் காட்சி காணப்படும் பொழுதுன்னு சொல்லக்கூடிய திருப்பிடி தோற்றம் எல்லாம் உபச்சாரம் அடைய வாஸ்தமாக இல்லை நிச்சயம் போது ஒரு வஸ்துவே சித்திக்கிறது அந்த ஒரு வஸ்து நானாக இருக்கிறேன் என்று இந்த நிச்சயம் எனக்கு வேண்டும் அதை நாங்கள் கொடுக்க வேண்டும் அதுதான் அவேத வாழ்வு என்று கோரிக்கையை விடுத்து அந்த பிரம்மசுரமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் என்று முடிக்கிறார் வாழ்வுன்னு வந்ததினால கடைசியிலே வரக்கூடிய அதே சொல்லுதான் முதல்ல வந்திருக்கு முதல்ல சொல்லதான் கடையில் வரணும் வாழ் இங்கே செந்தியில் வந்ததில்லை இங்கே வாழ்வே என்று வந்துருக்கு இது அந்தாதினு பேர் அந்தாதியில் நூறு பாட்டு பாடலாம் பத்து பாட்டிலும் பாடலாம் உடையாள் உடன் நடிவிற்கும் பாட்டில் உடையானேன்னு விண்ணால் மடிப்பான் பத்து பாட்டு அது போல் அஞ்சாதி என்ன முதல் பாட்டில் கடைசி சொல்லோ அல்லது ஒரு வார்த்தையோ ஒரு கருத்தோ அடுத்த பாட்டு முதலடியாக இருக்கணும் அப்புறம் அடுத்து இப்படியாக தொடர்ந்து வரும்போது கடைசியில் முடிக்கும்போது முதலில் எந்த சொல்ல ஆரம்பித்தோமோ அந்த சொல்ல முடிக்கணும் இதை மன்னித்தோம்னு பெயர் அப்படி முடித்தாக அந்த அந்தத்தை ஆதியாக முதலாக கொண்ட சாஸ்திரங்கள் அப்படி சொல்லி முடிக்கிறார் ஆகவே இந்த சாஸ்திரத்தை நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் சொன்னால் சுவாமிகள் இடஞ்சானி அவர் எழுத்திருக்கும்போதே நூலை எழுதப்பட்டது அது ஜென்மாந்திர நூல்கள் முற்றுப்பட்டன உடைய இந்து ஜென்மத்தில் சம்பாதித்ததல்ல இந்த ஜென்மத்தில் முடிவானது அவருடைய போராட்டங்கள் மனப்போராட்டங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதாவது உற்பத்த வாசனைகள் நீக்கினாலும் கூட அனுபவத்த இருக்க வேண்டும் வாசனைகளை எந்தெந்த வழியிலே சமானம் சொல்லி மனதை ஒருமுகப்படுத்தலாம் என்ற தன்மையை முடிந்த வர வரைக்கும் இதில் விலைக்கு சொல்லியிருக்கார் இதை அதிகமாக இருக்கலாம் சில பேர்களுக்கு குறைவாக இருக்கலாம் ஆனால் அவர் தன்னுடைய அனுபவத்தை வைத்து ஓரளவுக்கு காட்டியிருக்கார் அத்தகைய மனதிலே உள்ள உற்பத்த வாசனை ஆரம்பத்தில் முன்போய் பாட்டில் சொன்னார் அது மாதிரி அனுபவத்த வாசனை தான் அதிகமாக கொண்டுக்கூடாது பிற்பகுதியில் அனுபவித்து வாசனை கொண்டு போகிறார் அத்தகைய நிறையை இந்த சாஸ்திரத்தில் விளக்கி சொல்லி மகூழ்ச்சிகளாகிய நமக்கெல்லாம் கொடுத்திருக்கார் இந்த ஈஸ்வர் கிருவையினாலேயும் குரு கிருவையினாலேயும் நிர்வாகத்தினுடைய அனுமதியினாலேயும் நம்முடைய சமச்சி புண்ணியத்தினாலேயும் இந்த சாஸ்திரம் ரெண்டாம் முறையோ மூணாம் முறையோ ஆரம்பித்து மூட்டி பெற்றிருக்கிறது இது குருநாதன் கோவில் போகிறதுனாலே இது சீக்கிரம் முடிக்கப்பட்டதை அப்படியே இன்னும் இல்லைன்னா நாளாகும் அவள் கொண்டு போய் அங்கே கொடுத்து அதை அவன் கொள்ளலாம் தின அரை மணி நேரம் இந்த கேசட் கிளாஸ் பச்சை நடத்தலாம் வர இஷ்டம் செய்யலாம் இல்லைன்னா வச்சு போட்டேன் எப்படியும் செய்விட்டோம் நம்ம கடை முடிஞ்சது என்ற அளவில் நாமதி அழிவோம்